சிவமயம் திருச்சிற்றம்பலம் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த காப்பு நற்கும் சரக்கன்று நன்னிற்கலைஞானம் கற்கும் சர கன்று காண் பதிமுதுநிலை அகர உயிர் போலறிவாகியங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்த தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிறான் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் ஆக்கியவையும் அளித்தா சுடநடங்க போக்கும் அவன் போகா புகழ் அருபும் உருவும் அறிஞற்கறிவாம் உருவம் உடையானுளன் பல்லாருயிருணரும் பான்மையன மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை ஆனா அறிவாயகலானவர்க்கு வானாடர் காணாதமன் எங்கும் எவையும் எரியுரு நீர் போலேகம் தங்கும் அவந்தே தனி நலமிலன் நன்னார்க்கு நன்னினார்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் உண்ணுமுழதயம் இலதுணர்வாய் ஓவாது மன்னுபவம் தீர்க்கும் மருந்து உயிரவை நிலை பிறந்தாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை திரிமலத்தார் ஒன்றதனில் சென்றார்களன்றி ஒரு மலத்தாராயும் உளர் மூன்று திறத்துள்ளாரும் மூமலத்துள்ளார்கள் தோன்றல்தொத்துள்ளார் துணை கண்டவற்றை நாளும் கனவிற்கலங்கியிடம் திண்டலுக்கென்னோ செயல் பொறியின்றி ஒன்றும் புனராத புத்திக்கு அறிவென்ற பேர் நன்றர ஒளியும் இருளும் உலகும் மலர்கண் தெளிவிலெனில் என் செய்ய சத்த சத்தை சாராத சத்தறியா தங்கண் இவை உய்தல் சதசத்தாம் உயிர் இருளில் இருளாகி எல்லிடத்திலெல்லாம் பொருள்கள் இளதோ புவீ ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே ஆம்மன் கண் காணாதவை அன்றளவும் மாற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்றளவொன்றில்லாயிட இருள் மலநிலை துன்றும்பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் ென்பதெவ்வாறும் இல் இருளானதன்றி இளதவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் ஒரு பொருளும் காட்டாதிருள் உருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாதிது அன்றளவி உள்ளொளியோடாவி இடையடங்கி இன்றளவும் நின்றதிருள் பலரை புணர்ந்தும் இருட்பாவை குண்டென்றும் கணவர்க்குத் தோன்றாத கற்பு பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது இருளின்றேல் துன்பென் உயிரியல் பேல் போக்கும் பொருளுண்டேலுன்றாக போம் ஆசாதியல் அனைவ காரணம் என் முத்தி நிலை பேசாதகவும் பிணி ஒன்றுமிகினும் ஒளி கவராதேலுள்ளம் என்றும் அகலாதிருள் விடிவாமளவும் விளக்கணயமாயை வடிவாதி கண்மத்து வந்து அருளது நிலை அருளிற்பெரியதகிலத்தில் வேண்டும் பொருளில் தலையிலது போல் பெருக்க நுகர்வினை பேருளியாயெங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் ஊனறியாதென்றும் உயிரறியாதொன்றும் இவை தானறியாதார் அறிவார்த்தான் பாலாழி மீனாலும் பான்மை தருள் உயிர்கள் மாலாழியாழும் மறித்து அணுகு துணையறியா ஆன்றோ நிலைந்தும் உணர்வை உணராதுயிர் தரையை அறியாது தாமே திரிவோர் புறையை உணர்புவிர் மண் வான் கெடுத்தோர் ஞானம் தலை கெடுத்தோர் தற்கேடர்தாம் வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்திருளாம் கள்ளத்தலைவர் கடன் பரப்பமைந்து கேள்மின் கித பார்க்கலன் மேல் பூசை கரப்பருந்த நாடும் கடன் ும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடு மிகை அறியாமை உள்ளே நின்றழித்ததே காணும் குறியாக நீங்காதகோ அகத்துரு நோய்க்குள்ளினரை அன்றி அதனை ஜகத்தவரும் காண்பரோதான் அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளாரறிவார்பீம் பொய்யிருந்த சிந்தை பொறியிலார்போதமாம் மெய் இரண்டும் காணார் மிக பார்வையனமாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வயன காணார் புவி யமக்கென்யவனுக்கெவை தெரியும் ஒள்தமக்கவனை வேண்ட தவேர் விடன கிளமேவினு மெய்பாவகனின் மீளும் கடன் நீருளில் போவத அகலத்தருமருளையாக்கும் வினை நீக்கும் சகலர்க்கு வந்தருளும் தான் ஆரறிவாரெல்லாம் அகன்ற நெறியருளம் பேரறிவான் ஞானம் இவனொழிய நன்னியிடம் கல்லனல் பானு ஒழியப்படின் அறியும் நெறி நீடும் இரு வினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொழல் ஏக்கன் அனேக்கன் இருள் கருமம்மாயை இரண்டாக இவை யாராதியில் செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்பவனும் உயிவானுழன் என்று ஊனுயிரால் வாழும் ஒருமை தேவூனோடுயிர் தானுணர்வோடுன்றாம் தரம் தன்னிறமும் பல் நிறமும் தானாம் கற்றன்மை தரும் பொன்னிரம் போல் மன்னிரம் இப்பூ கண் தொல்லை காணும் நெறி கண்ணுயிர் நாப்பண்ணிலை உண்டிலை அல்லதொளி புன் செயலினோடு புலன் போல் நின் செயலை ஓராதே ஒன்றையும் உற்றுண்ணாதே நீ பாராதே பார்த்ததனை களியே மிக புலனுமாய்கருதி ஞான ஒளியே ஒளியாய் ஒளி கண்டபடியே கண்டு காணாமை காணாமல் கொண்டபடியே கொண்டிரும் உயிர் விளக்கம் தூணிழலார் தற்காறும் சொல்லார் தொகுமிது போல் தானதுபாய் நிற்கும் தரம் ித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருந்திடும் நா பித்தத்தில் தான் தவிர்ந்த பின் காண்பானொழி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விடும் ஒளியும் இருளும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியார் செயல் கிடைக்கத்தகுமே நற்கேண்மையார் கல்லால் எடுத்துச் சுமப்பான இன்று வஞ்சமுடன் ஒருவன் வைத்த துஞ்சினோ போயினோ சொல் தனக்கு நிழலின்றாம் ஒளி கவரும் தம்ப மெனக்கவரதில் நில்லாதிருள் உற்கை தரும் பொற்கையுடையவர் போல் உண்மை பின்னிற்கருளார் நிலை ஐம்புலனால் தாம் கண்டதென்றால் அது ஒழிய ஐம்புலனார் தாமாரதற்கு தாமே தருபவரை தம் வலியினார் கருதலாமே இவனார் அதற்கு இன்புரு நிலை இன்புருவார் துன்பார் இருளின் எழுஞ்சுடரின் பின் புகுவார் முன்புகுவின் இருவர் மடந்தையறுக்கெண் பயனின் முண்டாம் ஒருவன் ஒரு திபுரின் இன்பதனை எய்துவார்கீயும் அவர் குருவம் இன்பகனமாதலினாலில் தாடலை போர்க்கூடி அவை தான் நிகழாவேற்றின்ப கூடலை நீ ஏக்கமென கொள் ஒன்றாலும் ஒன்றா திரண்டாலும் ஓசை அழாது என்றால் ஒன்றிரண்டும் உற்றாரும் பெற்றாரும் ஓவாதுரை ஒழிய பற்றாருமற்றார்பவம் பேயொன்றும் தன்மை பிறக்கும் அளவு இனி நீ ஒன்றும் செய்யாது ஒன் பொருட்கண்முற்றார் குறு பயனேயல்லாது கண் படுப்போர் கைப்பொருள் போல் கான் மூன்றாய தன்மையவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்ப மதன் சொல் இன்பில்யினிதென்றேல் இன்றுண்டாம் அன்பு நிலையே அது அஞ்செழுத்தருள் நிலை அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் பொருள் நூல் தெரிய புகின் இறை சக்தி பாசம் எழில் மாயையாவி உற நிற்கும் ஓங்காரத்துள் ஊன நடனம் ஒரு பாலுரு பாலாம் ஞான நடனம் தான் நடுவே நாடு விரிய மனமேவியம்வை மீள விடா சித்தம் பெரிய வினை தீரிற் பெரும் மாலார்திரோதமல முதலாய் மாறுமோ மேலாசி மீளாவிடின் ஆராதி ஆதாரமந்தோ அது மீண்டு பாராது மேலோதும் பற்று சிவமுதலே ஆமாறு சேரு மேல் தீரும் பவமிதினி ஓதும்படி வாசியருளியவை வாழ்விக்கும் மற்றதுவே ஆசில் உருவமு மாமங்கு ஆசில் நவானா பண்ணடையாதருளினால் வாசியடை நிற்கை வழக்கு எல்லா வகையும் இயம்பும் இவன் நகன் நில்லா வகையை நினைந்துணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள்ளின் பொடுங்க தூங்குவர் மற்றே துண்டு சொல் ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகனுகர் வெண்தொழிலும் மேவார் மிக எல்லாம் அறியும் அறிவுரினும் இங்கிவர் ஒன்றல்லாதரியார புலன் நடக்கி தம் முதற்கற்புக்குவார் போதார் தலம் நடக்கும் ஆமைதகம் அவனை அகன்றெங்கின்றோம் ஆங்கவனாம் எங்கும் இவனை ஒழிந்துண்டாதல் இல் உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறமேதுமில் உருந்தொழிற்கு தக்க பயன் உலக்தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன் ஏற்ற வினை உடலோடேகும் இடையேறும் வினை தோற்றில்லருளே சுடும் உம்மை தரும் வினைகள் மூளாவாம் மூதறிவோர்க்கு அம்மையும் இம்மையேயாம் பள்ளத்தலைவர் துயர்கருதி தரும் கருணை வெள்ளத்தலைவர் மிக